الله நீங்கள் பணிவாக இருங்கள் மற்றொருக்கு அநீதம் செய்திட வேண்டாம் ஒருவர் மற்றொருவரை பொறாமை கொள்ள வேண்டாம் என அல்லாஹ் எனக்கு வகி அதாவது இறை செய்தி அனுப்பியுள்ளான் என்று நபி சொல்லுல்ல அவர்கள் கூறினார்கள் இரண்டு எட்டு ஆறு ஐந்து